572 இருவரின் அல்லா குரானை பற்றி அறிவை தந்துள்ளார் அவர் அதை இரவின் பகலில் மோதுகிறார் பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலைநாட்டுகிறார் இரண்டு ஒருவருக்கு அல்லாஹ செல்வத்தை வழங்கியுள்ளான் அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார் இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம் அது பொறாமை ஆகாது என்று நபி சொல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து முஸ்லிம் எட்டு